அன்று என் மீது அதிகமாக செலவாத் கூறுங்கள் நிச்சயமாக உங்களின் செலவாத் என்னிடம் எடுத்துக்காட்டப்படுகிறது என்று நபிசல்லுலாகும் அவர்கள் கூறினார்கள் அபோதாவோ ஒன்று பூஜ்ஜியம் நான்கு ஏழு